அக்டோபர் 25 ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பரம் சித்தி என்ற சொல் மீத்திறன் கணனியுடன் தொடர்புடையது இரண்டு தூய்மை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் குஜராத் மாநிலம் முதல் பரிசை பெற்றது மூன்று சிறந்த மாவட்ட பிரிவில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் இடம்பெற்றுள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று போங்கோ இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் மூன்று அன்று எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது இரண்டு சாலையை பழுதுபார்க்க மேற்கு வங்க அரசு எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்று உலக விலங்குகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை ஒலிபரப்பாகும் நற்றினை பொது அறிவு பகுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்